तापत्रय विनाशाय சச்சிந்தோோத்ப்பாத்தயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா வய நுமண உச்ச பரி துா் பிரித்தமனந்தம் சுகமா தயஸிஞ்சனிஷம் குரரம் ஜ பலிநோயிர ததாமிஷம் பரித்திய சசுகம் சமவிந்த அவதூத தத்தாத்ய பிராமணகுரு யதுமகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுறார் தியானத்துக்கு முதல்படி மௌனம் அபரிக்கிரகம் ஆசையின்மை செயலின்மை அப்புறம் தனிமை இத்தனையும் வேணுங்கிறார் இந்த ஸ்லோகத்தில் நிறாம் எத்யத் பிரியத்தமம் தத் பரிகிரகா துக்காயகி பவதி மக்களுக்கு எதெல்லாம் பிரியமோ எல்லாம் சேர்த்து சேர்த்து சேர்த்து சேர்த்து உள்ளுக்குள்ளே வச்சுக்கிறான் அதெல்லாம் என்ன இருதுன்னா அதை யாராவது ஒருத்தன் தூக்கிட்டு போயிடுவோம் இல்லாட்டி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கே சக்தி இருக்காது ஆகையினால அது துக்காய பவதி துக்காய பவதி தத்வித்வான்ஸ்து யஸ்து அகிஞ்சன தத்வித்வான் தத்வித்வான் அகிஞ்சன அனந்தம் சுகம் ஆப்னோதி அப்படி படிக்கணும் எவன் ஒருவன் தத்வித்வான் இந்த விஷயத்தை புரிஞ்சண்டு யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன் நோன்பிற்கு உண்டாகும் உடைமையின்மையின்பர் மற்றது மயலாகும் பெயர்த்துங்கிறார் திருவள்ளுவர் அதாவது நீ வந்து தபஸ் பண்ணணும்னு சொன்னால் உன்னுடைய பொசன்லாம் விட்டுரும் உடைமை இன்மை அது இருந்ததுன்னா என்ன ஆகும் அதை பராமரிக்கணுமேங்கிற அந்த ஒரு எண்ணம் வரும் அதனால் தியாகே நேக்கே அமிர்தத்வமான சு அதை விட்டுடு அப்படிங்கிறது எஸ்து தத் வித்வான் எவன் ஒருவன் இந்த உண்மையை அறிகிறானோ அவன் என்ன பண்ணுறான்னா தரிதிரநாய அகிஞ்சனாக கிஞ்சன நாஸ்தி அதனால் அவனுக்கு அக்கிஞ்சனகான்னு பேர் தரித்திரம் மாதிரி இருக்கான் யாருக்கும் கொடுக்கவும் முடியாது வாங்கிக்கவும் மாட்டான் இவன் கொடுக்கவும் மாட்டான் வாங்கவும் மாட்டான் ஆஹா அக்கிஞ்சனகா அனந்தம் சுகமாப்னோத்தி அறிவு எல்லாவற்றையும் துறந்தவன் எல்லையற்ற இன்பத்தை உணர்கிறான் தான் வித்வான்னு சொல்லியிருக்கார் ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உண்மையை உணர்ந்தவன் எல்லாவற்றையும் அக்கிஞ்சனகானா அபரிக்கிரக பரிகிரகம் இல்லாதவன் அர்த்தம் அகிஞ்சனஹா அனந்தம் சுகமாப்னோத்தி இதை நான் எதிலிருந்து தெரிஞ்சின்றேன் அப்படின்னா இந்த குரரம் அப்படிங்கிற ஒரு பக்ஷி ஒரு மாம்சத்துண்ட வாயில் வச்சுருந்தது ஆக ஏ நிராமிஷாக பலினகா ஜகுனு அது என்ன பண்ணிட்டு மாம்சம் கிடைக்காத வலிமை உள்ள இது ஒரு குரர பக்ஷி ஒரு சின்ன பக்ஷி இது இந்த பக்ிக்கு ஒரு ஆகாரம் மாம்ச ஆகாரம் கிடைச்சுடுத்து அப்போ என்ன எடுத்தினா ஏன் நிராமிஷாக பலினா சாமிஷம் குரரம் ஜக்னுஹு ஜக்னுஹுன்னு சொன்னால் பின்தொடர்ந்தனு அர்த்தம் ஜக்னுஹு கொதித்து போயின அதுக்கெலாம் தாங்க முடியல இதுக்கு போய் கிடைச்சு கொடுத்தேன் சொல்லி தாங்க முடியல அதனால் என்ன பண்ணித்ததுனா அது பின்னால் தொடர்ந்துது பார்த்துது எல்லாமே சேர்ந்து இது சின்ன பக்ஷி அது பெரிய பெரிய கழுகு அது இது எல்லாம் சேர்ந்துன்னு துரத்துகிறபோது என்ன பண்ணித்துன்னா புத்திசாலித்தனமாக ஒரு காரியம் பண்ணித்து தாது ஆமிஷம் பரித்தியஜ ஆமிஷம்னா மாம்சம் மாம்சத்துண்டு அந்த ஆமிஷத்தை விட்டுது விட்டுட்டு சகா குரர பட்சி அந்த குரர பக்ஷியானது சுகம் சம் அவிந்தத நல்லா பரம ஆனந்தத்தை அடைஞ்சிது அப்பாடா நம்மள்ட இருந்தால் தானே விட்டுவிட்டா நம்மள்ட ஏமோ வரப்போகிறான் ஆறும் வரப்போகிறது ஆக எல்லாம் நிம்மதியாக இருந்தது அந்த பட்சிகிட்டேருந்து நான் என்ன புரிஞ்சுட்டேன்னா நிறைய வச்சிருந்தா எல்லாம் துன்பம் நிறைய பேர் பொறாமையோட பார்ப்போம் பல விதமான பார்வை இருக்கும் எல்லாத்தையும் விட்டுவிட்டு தரித்திரனாக இருந்தால் நம்மள யார் பார்க்க போகிறா நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் ஆஹா ப்ரொசஸ் பண்ண பண்ண இன்செக்யூரிட்டி கூடிண்டே போகிறது பொசஷன் எல்லாம் விடவிட விட என்ன ஆறுதுன்னா செக்யூரிட்டி ஃபீலிங் கூடுறது யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் ஒன்றும் இல்லாதவன் வந்து என்ன பண்ண முடியும் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த மாமேன்னார் திருமந்திரத்தில் திருமூலை ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமீன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த மாமே ஆகையினால எல்லாருக்கும் சேர்க்கறதில் சுகம் இங்கே விடுறதில் சுகம் அதான் ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம் அறியாமையினால் ஆனால் கொஞ்ச நாளில் விவேக்கம் வந்து விடணும் கடைசி வரைக்கும் விடமாட்டேன்னு சொன்னால் துக்கத்தோடு தான் இறந்து போகணும் இந்த நீத்தியை இந்த பட்சிகிட்டேருந்து படிச்சுட்டேன் ஒரு சன்னியாசி ஒருத்தம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு காரியத்தை பண்ணணுங்கிறத நான் இந்த குரர பக்ஷிக்கிட்டேருந்து படிச்சுண்டேன் அப்படிங்கிறத அவதூத தத்தாத்யேய பிராமணகுரு எது மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ணுறார் தொடர்ந்து உள்ள ஸ்லோகங்களை பிறகு பார்க்கறதுக்கு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணட்டு பிராமண உவாச்ச பரிக்கிரோஹி துக்காய் எத் பிரியதமம் நிருணாம் அனந்தம் சுகமா தத் வித்வான்யனா மனமார்ந்தரிவோம் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான